நூற்றி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஆரோக்கியமும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் செம்மன் அடிப்படையில் எம்பிபிஎஸ் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவம் பிஎஸ்இம் அதன் பிறகு உடல் இயற்கையில் பிசியாலஜி என்று அழைப்பார்கள் அதில் எம்டி படித்தேன் மருத்துவர் செம்மல்லவர்கள் இன்று உடலும் உணவும் என்ற தவிப்பில் நம்மிடையே ஆரோக்கியமும் நல்வாழ்வும் நிகழ்ச்சியில் பேசவிருக்கிறார் உணவை இயற்கையோடு முடிந்தவரை இயல்பு நாம் வாழ வேண்டும் ஒரு அறிவியலாளர் எனும் நிலையில் நான் இந்த குரலையே மிக ஆச்சரியத்தோடு அணுகுகிறேன் ஏனென்றால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வள்ளுவர் வாழ்ந்ததாக நாம் எண்ணுகின்ற உண்மையான காலம் யாரும் அறியா பரம்பொருள் மட்டுமே அறியும் வல்லுவதற்கு வாழ்ந்த காலத்தில் உணவு அவரிதமாக மக்களிடையே இல்லை உண்ணாதீர்கள் என்று அவர் கூறினார் இலக்கியங்களில் நாம் காண முடியும் ஏனென்றால் அதிகமாக உணவை உண்டு இதற்கு மேலும் உண்பதற்கு வயிற்று இடமில்லை எனும் பொழுது காந்தியை உருவாக்கி மீண்டும் உணவை உண்ணும் பழக்கம் சில கிரேக்க நாடுகளிலும் அதுபோன்ற இடங்களிலும் காணப்பட்டுள்ளன நம் நாடுகளில் அப்படியான பழக்கம் இல்லை உணவு குறைவாகவே இருந்துள்ளது ஆக உணவு குறைவாக இருக்கின்ற ஒரு இடத்தில் இருந்தப்படும் ஒரு இலக்கியம் உணவு அதிகமாக உண்ணக்கூடாது எனும் தத்துவத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் எங்க மனிதர்களுக்கு இவர் ஆறுதல் கூறுகிறார் அறிவுரை என்று சொல்லும் பொழுது வல்லுவம் உலகிற்கான மொழி என்பதை உலகிற்கான இலக்கியம் என்பதனை நாம் உணர்ந்து அதுதான் வல்லுவம் அவர் இந்தியர்களுக்காகவோ தமிழர்களுக்காக நிலப்பரப்பில் உள்ளவர்களுக்காக உலகிற்கு எழுதியும் என்ன சொல்றாங்களோ அதான் வள்ளுவர் எனும் மருத்துவரும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதி வைத்து விட்டு சென்றார் அவர் சொல்வது குறைவாக உண்ணுங்கள் சரி இதுவரைக்கும் மனிதர்களுடைய பிரச்சனை குறைவாக உண்பதிலும் அதிகமாக ஒன்பதிலும் உருவாகிறது அப்ப எதார்த்தமா நடுநிலையா இருப்பது சரியான ஒரு பாதை இந்த மனித இனம் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துச்சு இன்னைக்கு எப்படி வாழுதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு இந்த ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்குள்ள அது என்னன்னா விவசாயம் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி எப்படிலாம் நாம் வளர்ந்தோம் என்பதனை பற்றி ஆராயும் துறைகளுக்கு ஆண்ட்ரோபாலஜி மனிதனுடைய பரிணாமவியல் அவன் எப்படி மாறுவினான் என்பதன் கதை பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை மனுஷன் கண்டுபிடிக்கிறான் இது ஏன் கண்டுபிடிக்கிறான்னா நாடோடியா சுத்திக்கிட்டே இருந்தவனுக்கு ஆறுகளுக்கு அருகில் உள்ள நிலப்பரப்பில் கூடாரம் அமைத்து அல்லது அங்கிருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அந்த மாதிரி மலைகள் மலை சார்ந்த இடங்கள் இங்க அவன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணிடுவான் சரி பாருகளுக்கு பக்கத்துல வந்த உடனே அவனுக்கு தண்ணி நிறைய ஓடுறது கட்டிச்சு இப்ப அவனுக்கு அங்கிருந்து நகரணும்ன்ற எண்ணம் வரல இது வரைக்கும் நடந்து வந்தோம் டெய்லி ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடப்பாங்க ஆதி மூலித இருந்து ஒரு வழியே இல்லை நடந்தா ஆகணும் நடந்து இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி போவாங்க இப்ப மெட்ராஸ்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போவாங்க அப்புறம் செங்கல்பட்டுல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி திண்டிவனம் போவாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இங்க இருந்து அப்படியே திருநெல்வேலி வரைக்கும் போயிடுவாங்க திருப்பி அங்கிருந்து கிளம்பி அப்படியே இந்த பக்கம் வருவாங்க இப்பதான் மனிதர்களுடைய வாழ்வியலாக பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருக்கிறது இப்ப இந்த ஆடுகளுக்கு பக்கத்துல வந்த உடனே தண்ணி பார்த்த உடனே ஒரு பயங்கர ஜாலி ஆயிடுச்சு தண்ணி இருக்குப்பா ஓடுதுப்பா தண்ணி எவ்வளவு அள்ளனாலும் நம்ம எவ்வளவு குடிச்சாலும் குடிச்சாலும் பயன்படுத்தினாலும் தேவைக்கு அதிகமா ஓடுது தண்ணி இங்கே இருந்துடலாமே அப்படின்னு மனுஷன்தோம் சிந்திக்கிறான் அப்போ அது பக்கத்தில் விவசாயம்ன்ற ஒரு டெக்னாலஜியை அவங்க கண்டுபிடிக்கிறான் இப்போ நாமெல்லாம் செல்போன் லேப்டாப் மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி அப்போ விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு பயங்கர ஜாலியான ஒரு விஷயம் நெல் அப்படி போட்டு நீங்கள் அப்படி போட்டா ஒரு சில மாதங்களில் கதிர்கள் வருகிறது அதுலருந்து அரிசி வருது ரொம்ப ஜாலியாயிட்டான் மனுஷன் அதுதான் மனிதனுடைய பரிணாமவியல் வளர்ச்சியில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குது விவசாயம் பண்ணானா வந்துச்சா இன்னும் பல வகையான உணவு தானியங்கள் கிடைச்சுதான் இப்ப அவனுக்கு தண்ணியும் இருக்கு சாப்பாடும் இருக்கு இதுக்கப்புறம் அவன் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய அழிவு அங்கதான் ஆரம்பிச்சு என்ன சார் அவன் விவசாயம் பண்ணி சாப்பிட்டான் தண்ணி குடிச்சான் அழிவு ஆரம்பிச்சதுதான் அவன் நடக்கிறத நிறுத்தினான்ல அங்கதான் அழிவு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய நெல் வரைஞ்சா இந்த நெல் எல்லாத்தையும் என்ன பண்ணான் இவன் எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டான் மிச்சம் இருக்கிற உணவை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அங்க அங்க அங்க அவன் வந்து பாதுகாப்பு வச்சான் அதை திங்குறதுக்கு இந்த ஏலி இந்த மாதிரியான பல மிருகங்கள் பல உயிர்கள் வந்துச்சு ஆடு மாடு எல்லாம் அப்படியே பல்கி பெருகின அதுக்கும் அந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அவங்களும் நல்லா இருந்தாங்க அப்படி எல்லாமே வளர வளர ஒரு சமூகம் சமூகம்னு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தனுடைய பொருள் மீது இன்னொருத்தன் மீது ஒரு இன்னொருத்தனுக்கு ஆசை அதை அவனை அபகரிப்பது சண்டை போட்டுக்கொள்வது அவ்வளோதான் இது எல்லாமே அப்படியே வர்றது தான் ஸோ இப்படியே வந்த உடனே இந்த மனித இனம் ஒரு மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட்டு வந்தவுடனே எல்லாரும் குரூப்பாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நிறைய டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஏதாவது ஒருத்தரோட ஒருத்தர் உரையாடல் பண்ணும் நீரும் கிடைத்தது சோனா எஃப்எம் நூற்றி ஏழு புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஆரோக்கியமும் நல்வாழ்வும் வளமான வாழ்வு வாழ மருத்துவர் செம்மல் அவர்கள் இன்று உடலும் உணவும் என்ற தவிப்பில் நம்மிடையே ஆரோக்கியமும் நல்வாழ்வும் நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறார் மொழி வந்து இப்படி எல்லாமே மாறி ஒரு சமூகமாக வந்து மனிதனுடைய இன்றைய நிலைக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த விவசாயம் இப்போ ஒரு வழி இல்லை விவசாயம் பண்ணுறதுங்கிறதும் உணவை சாப்பிடணுங்கிறதும் அரிசி போன்றவைகளை உணவு உணவாக உண்கொள்வது நம்ம உடம்பு அப்படியே மாறிடுச்சு அதை தான் இயற்கிக்கிறது இப்போ நம்ம அரிசியை விட்டு தமிழ் சமூகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நாணியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா பல வகையான கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க அப்படின்னு இப்போ பர்கர் பிஸானு சாப்பிட்டு போய் தான் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு நிறையா வந்துச்சு ஸோ நம்ம நவரவும் முடியாது இங்கே தான் சிக்குண்டு இருக்கணும் இப்போ இந்த பாயிண்டில் தான் இருக்கணும் இப்ப இந்த பாயிண்டை விட்டு நம்ம மறுபடியும் நாடோடிக்கைகளாக போறதும் வாய்ப்பு இல்லை நம்ம உணவை அப்படியே தூக்கி இருந்துவிட்டு வெளிநாட்டு உணவை ஏற்பதனாலும் நல்லதில்லை அப்ப நாம இன்று இருக்கிற நிலைக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறது நமக்கு ஒரு பதில் சிம்பிளான பதில் அவன் என்ன பண்ண ஆதி மனுஷன் அதுக்கெல்லாம் முன்னாடி அவன் என்ன பண்ணனும் அதை இன்னைக்கு அவன் பண்ணணும் அது என்னன்னா நடப்பது தீனமும் நடப்பது இரண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடப்பது இந்த நடை பயிற்சின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ஆமாங்க ரொம்ப நல்ல விஷயங்கன்னு சொல்லுவோமே தவிர நம்ம வாயால் நாம் நடப்போம் காலால் நடப்பது சிரமம் நிறைய பேர் சொல்லுவாங்க நடக்கலாம் நடக்கலான்னு ஆனால் நடக்க முடியாது முதல்ல மருத்துவ துறையில சொல்லக்கூடிய மிக அடிப்படையானது என்னன்னா நடப்பது அவ்வளோ ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்க சில சில பேர் சொல்லுவாங்க நடக்கிறதுனால என்ன கிடைக்கும் உங்களுடைய உடம்புல இருக்க பொழுப்பு கரைக்கப்படுகிறது உங்களுடைய மூட்டுகளுக்கு வலிமை கிடைக்கிறது உங்களுடைய இதயத்திற்கு வலிமை சேர்க்கப்படுகிறது இரத்த நாளங்கள் சிறப்பு படுகின்றன இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் நம்ம ஹார்ட் வந்து நல்லா பம்ப் பண்ணும் பம்ப் பண்றப்போ யதார்த்தமான இரத்த நாளங்களுக்கு இடையே புதிய இரத்த நாளங்கள் உருவாகும் இதனா கொலாட்ரல் அது இதயத்தை வலிமையான இதயமாக மாற்றும் இப்படி நிறைய நல்லது சொல்லிக்கிட்டே வராங்க சமீப நடந்து செல்வதனால் ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் போற போது நம்ம சிந்தனை மாறுதுன்றாங்க பல பிரச்சனைகள் சரியாகிறது நடந்து போற பொழுது இன்னொரு மனிதர்களை நாம் சந்திக்க வரும் பொழுது அதற்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இயற்கையை நாம் இயற்கைக்குள் ஊடுருவிச் சொல்கிறோம் நடக்கிறதுங்கிறது இயற்கையை ஊடுருவி சொல்வேன் நான் ரெண்டு கிலோமீட்டர் நான் நடந்தேன்னா ரெண்டு கிலோமீட்டர் இயற்கைக்கு உள்ள போயிட்டு நான் வந்தேன் என்னுடைய நான்கு அறைகள் உள்ள வீடு வீட்டை விட்டு வெளியே சென்று உலகிற்குள் இரண்டு கிலோமீட்டர் நான் ஊடுருவி வந்தேன்னு அர்த்தம் அந்த நேச்சருக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் நல்ல காத்து பல மனிதர்கள் சந்திப்பது அந்த இயற்கையின் ஓசைகள் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது பலருக்கும் மன அழுத்தம் குறைகிறது மாணிக்கு தலைக்கு மேல வானம் இருப்போம் அந்த உணர்வோடு நாம் இரண்டு கிலோமீட்டர் நடக்கிற பொழுது உளவியல் ரீதியாக சில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நடக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப அடிப்படையானதா இருக்கு அப்ப உணவை என்ன பண்ணலாம் தேவையானதை சாப்பிடுவோம் தேவையானத சாப்பிடணும் பசி இருந்தால் மட்டும் சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் பட் அதை நாம் செய்ய முடியாத சூழலை நாமே உருவாக்கும் பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு டிங் டிங் பெல் அடித்தோடனே சாப்பிட்ணும் பசிக்குதோ இல்லையோ சாப்பிடணும் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஸோ ஒரு ஏழு வயசுலேருந்து இருபது பதினெட்டு வயசு வரைக்கும் ஸ்கூலில் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பழகுறான் அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனோடனே அறுபது வயசு வரைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பழகுறான் இதுதான் நம்மை நாமே ஒரு இடர்பாட்டுக்குள் சொருகிக் கொள்வதன் விளைவா உண்மையாக அறிவியல் என்ன சொல்கிறதுனா பசிக்கிற பொழுது சாப்பிட்ணுன்னு அதனால் நான் வந்து ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற வச்சுக்கோங்க ஒரு கேஷியர் ஒரு மூன்றரை மணிக்கு அவருக்கு பசிக்கணும் நாலு மணிக்கு பேங்க் மூடுற டைம் அவர் மூன்றரை மணிக்கு நான் இப்போ சாப்பிட போகிறேன்ட்டு போக முடியுமா அதை ஒத்துக்குமா இந்த சமூகம் முடியாது ஒரு அலுவலகத்தில் இருக்கவங்க நாலு மணிக்கு சாப்பிட போகிறேன்ட்டு போக முடியுமா முடியாது ஆக நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தின் சுழற்சியே எதிராக நிற்கிற பசித்த பொழுது சாப்பிட வேண்டும் என்ற அந்த நிலையும் பசித்த பொழுது செயலை நிறுத்தி விட்டு சாப்பிடக்கூடிய சுதந்திரமும் நம்ம பலருக்கும் இருப்பதில்லை அதனால நம்ம உணவை அந்த நேரத்துக்கு பில்லடிச்சா சாப்பிடுறது டைம் இருந்தா அந்த அந்த நேரத்துக்கு சாப்பிடுறதுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம் அப்போ இந்த உணவை எப்படி நாம எதிர்கொள்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு விடுமுறை உள்ள நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க உடம்பே சொல்லும் வேண்டாம் இன்னைக்கு சாப்பாடுன்னு அப்போ அதை விட்டுருங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க பசி உடல் சொல்லும் இப்ப நம்ம யூரின் போறோம் நைட்டு சும்மாவா போறோம் யூரின் சொல்லி அந்த பிளாட்ரு வந்து சொல்லுது என்னை வெளியில அனுப்பு அப்படின்னு நம்ம போறோம் மலம் கழிப்பதும் அப்படித்தான் அப்ப உணவு உட்கொள்வதற்கும் அந்த மாதிரி இயற்கையாக உனக்கு பசிக்குது சாப்பிடுறேன் அந்த நிலைக்கு நாம வந்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஞாயித்துக்கிழமையிலயும் சனிக்கிழமையில மட்டுமே நம்ம அதை பசிச்சா சாப்பிடுவோம் பசிக்கலையா வயிறு கம்முன்னு இருக்கா நாமளும் கொஞ்சம் கம்முன்னு இருப்போம் இந்த மாதிரியா உணவை இயற்கையோடு முடிந்தவரை இயல்பேற்று நாம் வாழ வேண்டும் ஆனா எல்லாருக்கும் இந்த சுதந்திரம் கிடைக்கிறது பல பேர் ஞாயிற்றுக்கணப்பு மேல கூட குடும்ப சூழலுக்காக சிலருக்கு கொடுத்து வைத்துள்ளது அவர்களை கட்டுப்படுத்த யாரும் அவர்களுக்கு அறைகள் ஈட்டில்லாத பொழுது காலத்தை அவர்கள் கட்டுப்படுத்தும் சூழலில் உள்ள பொழுது தேவையான உணவை தேவையான நேரத்தில் தேவையான அளவில் தேவையான விருப்பத்தோடு சாப்பிட்டு நல்ல உடல் நலத்தோடு வாழ்கிறார்கள் அந்த உணவு சுதந்திரம் உணவு எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாப்பிடுவேன் எனக்கு எப்போ பசிக்குதோ அப்ப நான் சாப்பிடுவேன் உணவு சுதந்திரம் என்று மனிதனுக்கு கிடைக்கிறதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அந்த கொடுத்து வைத்தவர்களாக நீங்கள் அனைவரும் உருவாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் சோனா எஃப்எம் நூற்றி புள்ளி எட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஆரோக்கியமும் நல்வாழ்வும் வளமான வாழ்வு வாழ